தபுக் போர் இது ஹிஜிரி ஒன்பது ரஜப் மாதம் நடைபெற்றதாகும் இதற்கு முன் நிகழ்ந்த மக்கா போர் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்தறிவித்துவிட்டது முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அல்லாஹுவின் தூதர்தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை புரிய வைத்துவிட்டது எனவே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 இதற்கு முன் ஒரு சம்பவத்தை நாம் பார்த்திருக்கிறோம் நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் புஸ்ரா மன்னருக்கு அனுப்பிய கடிதத்தை எடுத்துச் சென்றிருந்த ஹாரிஸ் இப்னு உமைர் அஸ்தி என்ற தூதரை புஸ்ராவின் கவர்னராக இருந்த ஷுரஹ்பீல் இப்னு அம்ர் ஹஸானி என்பவன் வழிமறித்து கொன்றுவிட்டான் அதற்கு பழி வாங்குவதற்காக நபி சொல்லல்லாஹ் அலிவாசல்லம் ஜெய்த் இப்னு ஹாரிசாவின் தலைமையில் படை ஒன்றை அனுப்பினார்கள் இவர்கள் முக்தா என்ற இடத்தில் ரோமர்களுடன் கடுமையாக சண்டையிட்டார்கள் முழுமையாக அந்த அநியாயக்காரர்களை பழிவாங்க முடியவில்லை இருப்பினும் முஸ்லிம்களின் ஒரு சிறு படை ஒரு மாபெரும் வல்லரசை எதிர்த்து சண்டையிட்டது அரபியர்களின் உள்ளத்தில் முஸ்லிம்களை பற்றிய அச்சம் பெரும் அச்சமாக மாறியது முக்தாவின் அருகிலுள்ள அரபியர்களுக்கு மட்டுமல்லாமல் தொலைவில் உள்ளவர்களுக்கும் கூட முஸ்லீம்களை பற்றிய அதே பாதிப்பை இது ஏற்படுத்தியது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 முக்தா போர் முடிந்து ஒரு வருடம் ஆவதற்குள் தனது இந்த வஞ்சகத்தை தீர்த்து கொள்வதற்காக பெரும் படை ஒன்றை திரட்டி அதில் ரோமர்களையும் ரோமர்களின் ஆதிக்கத்திலிருந்த கஸான் கிளையைச் சேர்ந்த அரபியர்களையும் சேர்த்து தீர்க்கமான ஒரு போருக்கு தயாரானான் ரோமர்களும் கஸானியர்களும் போருக்கு வருகின்றார்கள்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 உமர் இவன ஹத்தார் ரதியோல்லாக் வன்கு தங்களை பற்றி கூறுவதிலிருந்து இதை மிக தெளிவாக அறிந்து கொள்ளலாம் நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் தங்கள் மனைவிகளிடம் ஒரு மாதத்திற்கு சேரமாட்டேன் என்று அந்த ஆண்டு சத்தியம் செய்து விலகி தங்கள் வீட்டு பரணியில் தங்கி கொண்டார்கள் உண்மை நிலவரத்தை அறியாத நபித்தோழர்கள் நபி சொல்லல்லாஹ் அலேவாசல்லம் தங்கள் மனைவியரை தலாக் சொல்லிவிட்டார்கள் என்பதாக விளங்கி கொண்டார்கள் இது நபித்தோழர்களுக்கு பெரும் துக்கத்தையும் மன ஏற்படுத்தியது இந்த நிகழ்ச்சியை பற்றி உமர் ரதியுல்லாஹ் வன்கு கூறுகிறார்கள் எனக்கு அன்சாரி நண்பர் ஒருவர் இருந்தார் நான் எங்காவது சென்றுவிட்டால் அன்று நடந்த செய்திகளை என்னிடம் வந்து கூறுவார் அவர் எங்காவது சென்றிருந்தால் நான் அவருக்கு விவரிப்பேன் நாங்கள் இருவரும் மதினாவின் மேற்புறத்தில் வசித்து வந்தோம் நாங்கள் முறை வைத்து மாறி மாறி நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களின் அவையில் கலந்து கொள்வோம் நாட்டு மன்னன் எங்களை தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான் என்ற செய்தி பரவி இருந்ததால் எப்போதும் நாங்கள் பயத்தில் ஆழ்ந்திருந்தோம் ஒருநாள் திடீரென அன்சாரி தோழர் எனது வீட்டிற்கு ஓடி வந்து திற திற என கூறிக்கொண்டு கதவை வேகமாக தட்டினார் நான் கதவை திறந்து என்ன கசானிய மன்னனா வந்துவிட்டான் எனக் கேட்டேன் அதற்கவர் இல்லை அதைவிட மிக ஆபத்தான ஒன்று நடந்துவிட்டது நபிசுல்லா அலைவசல்லம் அவர்கள் தங்கள் மனைவியரை விட்டு விலகிவிட்டார்கள் என்று கூறினார் ஆதாரம் சாஹில் புகாரி மற்றும் ஒரு அறிவிப்பில் வருவதாவது உமர் அதியுல்லாஹ் வன்கு கூறுகின்றார்கள் கஸான் கிளையினர் எங்களிடம் போர் புரிவதற்கு படையை ஒன்று திரட்டுகின்றார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்ததிலிருந்து அதை பற்றியே நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் ஒருநாள் எனது அன்சாரி நண்பர் நபீசல்லா அலைவாஸ்லம் அவர்களின் அவையில் கலந்து கொண்ட பின் நேரத்தில் என் வீட்டு வாசல் கதவை பலமாக தட்டி என்ன அவர் தூங்குகிறாரா என்று கேட்டார் நான் திடுக்கிட்டு எழுந்து அவரிடம் வந்தபோது அவர் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நிகழ்ந்து விட்டது என்று கூறினார்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 எல்லா போர்களிலும் நபிசல்லா அலைவாஸ்லம் அவர்களே வெற்றியடைகிறார்கள் அவர்கள் உலகில் எந்த சக்தியையும் அரசர்களையும் பயப்படுவதில்லை மாறாக நபியவர்களின் வழியில் குறுக்கிடும் தடைகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றன என்பதை இந்த நயவஞ்சகர்கள் நன்றாக விளங்கியிருந்தோம் இஸ்லாமுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக தங்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த கெட்ட எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமென்று ஆசைப்பட்டார்கள் தங்களுடைய சதித்திட்டங்களை தீட்டுவதற்கு தகுந்த இடமாக ஒரு பள்ளி வாசலையும் அமைத்து கொண்டார்கள் முஸ்லிம்களுக்கு கெடுதல் செய்வதற்காகவும் அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குவதற்காகவும் அல்லாகுவையும் அவனது தூதரையும் எதிர்ப்பவர்களுக்கு பதுங்குமிடமாகவும் அமைய இந்த பல்லியை ஏற்படுத்தினார்கள் என்று இந்த பள்ளியைப் பற்றி குர்ஆானிலேயே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த பள்ளியை கட்டிய பின் நபிசல்லா அலைவசல்லாமதில் தொழுகை நடத்த வேண்டும் என கோரினார்கள் அவர்களது நோக்கமெல்லாம் முஸ்லிம்களை ஏமாற்ற வேண்டும் இந்த பள்ளியில் தாங்கள் செய்யும் சதிகளை பற்றி முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது தங்களுக்கும் வெளியில் உள்ள முஸ்லிம்களின் எதிரிகளான தங்களின் நண்பர்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இது அமைய வேண்டும் என்பதே அவர்கள் பல முறை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் வந்து அந்த பள்ளியில் தொழுகை நடத்த வருமாறு கேட்டுக்கொண்டார்கள் நபி சொல்லலாஹ் அலேவாஸ்லம் அதை தவிர்த்து வந்தார்கள் இறுதியில் தபு போர் முடிந்து திரும்பும்போது இந்த பள்ளியின் நோக்கத்தை பற்றிய முழு செய்தியையும் தன் நபி அறிவித்து அந்த நய வஞ்சகர்களை கேவலப்படுத்திவிட்டான் எனவே போரிலிருந்து திரும்பிய பின் அந்த பள்ளியை இடித்து தகர்க்குமாறு கட்டளையிட்டார்கள் நிலைமை இவ்வாறு இருக்க ஷாம் தேசத்திலிருந்து மதினாவுக்கு ஜெயித்துன் எண்ணெய் விற்பனைக்காக வந்திருந்த நிப்திகள் ஹிர்கல் நாற்பதாயிரம் வீரர்கள் கொண்ட பெரும் படையை தயார் செய்து விட்டான் தனது ஆளுநர்களில் ஒருவரை அந்த படைக்கு தலைமை ஏற்கச் செய்து அரபியர்களில் கிறிஸ்தவர்களாக மாறியிருந்த லக்கும் ஜுத்தாம் ஆகிய இரு கோத்திரங்களையும் அந்த படையில் இணைத்திருக்கிறான் இந்த படையின் முற்பகுதி தற்போது பல்கா வந்தடைந்திருக்கிறது என்ற அதிர்ச்சி தரும் செய்தியை முஸ்லிம்களின் காதுகளில் போட்டார்கள்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 அது செல்ல வேண்டிய இடமும் மிக தொலைவில் இருந்ததுடன் அந்த பாதையும் கரடு முரடானதாக இருந்தது மேற்கண்ட காரணங்களால் போருக்கு புறப்படுவது முஸ்லிம்களுக்கு மிகச் சிரமமானதாகவே இருந்தது நபி அவர்களின் நடவடிக்கை இந்த எல்லா நிலைமைகளையும் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் உன்னிப்பாக கவனித்து வந்தார்கள் இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் ரோமர்களுடன் போர் செய்யாமல் இருப்பதோ அல்லது முஸ்லிம்களின் எல்லைக்குள் அவர்களை நுழைய விடுவதோ இஸ்லாமிய அழைப்பு பணிக்கும்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 இதையெல்லாம் நன்கு உணர்ந்திருந்த நபி சொல்லலாஹ் அலி வசல்லம் எவ்வளவுதான் சிரமம் ஏற்பட்டாலும் ரோமர்களது எல்லைக்கும் செல்லக்கூடாது அதே சமயம் இஸ்லாமிய எல்லையில் அவர்கள் படையுடன் நுழைய வாய்ப்பும் அளிக்கக்கூடாது என்று திட்டவட்டமான முடிவெடுத்தார்கள் ரோமர்களுடன் போர் புரிய தயாராகும்படி அறிவிப்பு நபி சொல்லல்லாஹூ அலி வசல்லம் தங்களின் நிலைமையை அறிந்து தெளிவாக முடிவெடுத்த போருக்கு தயாராகுங்கள் என தங்களது தோழர்களுக்கு அறிவித்தார்கள் அருகிலுள்ள அரபு கோத்திரத்தாருக்கும் மக்காவாசிகளுக்கும் தங்களது தோழர்களின் குழுக்களை அனுப்பி போருக்கு தயாராகும்படி கட்டளையிட்டார்கள் நபிசல்லல்லாஹாஹ்ஹாஹ் அலைவாஸ்லம் ஒரு போருக்காகச் செல்லும்போது தான் செல்லவேண்டிய இடத்தை குறிப்பிடாமல் அதற்கு மாற்றமாக வேறொரு இடத்திற்கு செல்கிறோம் என்று குறிப்பிடுவது அவர்களின் வழக்கமாக இருந்தது ஆனால் இப்போது நிலைமை பெரும் ஆபத்திற்குரியதாக இருப்பதாலும் மிக கடுமையான வறுமை நிலைமையில் இருப்பதாலும் தங்களின் நோக்கத்தை நபி சொல்லல்லா ஹலைவஸ்லம் வெளிப்படையாக கூறினார்கள் நாம் ரோமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதற்கு தேவையான முழு தயாரிப்புகளையும் செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி அல்லாஹுவின் பாதையில் போர் புரிவதற்கு ஆர்வமுட்டினார்கள் அல்லாஹ் அத்தியாயம் பராவின் ஒரு பகுதியை இறக்கி வைத்தான் துணிவுடன் எதிரிகளை எதிர்க்க வேண்டுமென்றும் அல்லாஹுவின் பாதையால் போர் புரிவதால் ஏற்படும் நன்மைகளை விளக்கியும் இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் அவர்களை போருக்கு ஆயத்தமாக்கினான் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களும் தர்மம் செய்வதின் சிறப்புகளையும் அல்லாஹுவின் பாதையில் தங்களின் உயர்வான பொருட்களை செலவு செய்வதின் சிறப்புகளையும் கூறி தங்களின் தோழர்களுக்கு ஆர்வமூட்டினார்கள் முஸ்லிம்கள் போட்டி ஓட்டுக்கொண்டு போருக்கு தயாராகின்றார்கள் ரோமர்களிடம் போர் உரிய வேண்டுமென்ற நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் அழைப்பை கேட்டதுதான் தாமதம் முஸ்லிம்கள் நபியவர்களின் கட்டளை வெகு விரைவாக போருக்கு தயாராகின்றார்கள்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 பின்பு ஓரிரு நாட்கள் கழித்து முழு சாதனங்களுடன் உள்ள நூறு ஒட்டகங்களை தர்மமாக வழங்கிவிட்டு ஆயிரம் தங்கக் காசுகளை நபிசுல்லாஹாஹ்ஹாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் மடியில் பரப்பினார்கள் அதை நபிசுல்லாஹ் அலிவாஸ்லம் புரட்டியவர்களாக இன்றைய தினத்திற்குபின் உஸ்மான் எது செய்தாலும் அது அவருக்கு இடையூறு என்று கூறினார்கள் ஆதாரம் ஜாமியூத் திருமீதி இந்தஅளவுடன் நிறுத்திக்கொள்ளாமல் உஸ்மான் ரஜயல்லாஹான்கு மேன்மேலும் அல்லாஹுவின் பாதையில் வாரி வழங்கினார்கள்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 முஹம்மது இபின் அஸ்லமா ரது அல்லாஹ் ஹான்ஹும் ஆகியோரும் தங்களின் பெரும் பகுதி செல்வத்தை வழங்கினார்கள் ஆசிப் அதீர் ரது அல்லாஹ்ஹாஹாஹான்கு தொன்னூறு வஸ்கு பேரித்தம்பழங்களை வழங்கினார்கள் இவ்வாறு குறைவாகவோ அதிகமாகவோ தங்களால் முடிந்ததை எவ்வித கஞ்சத்தனமும் மக்கள் அல்லாஹுவின் பாதையில் வழங்கினார்கள் ஒரு சிலர் ஒன்று அல்லது ரெண்டு முதுகள் தானியங்களை வழங்கினார்கள் முது என்பது ஓர் அளவாகும் அதை தவிர அவர்களிடம் வேறு எதுவும் இருக்கவில்லை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 நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் தங்களது குடும்பத்திற்கு அலி இவன் அபு தாலிபை பிரதிநிதியாக நியமித்தார்கள் படை புறப்பட்ட பின் இதை பற்றி நயவஞ்சகர்கள் குத்தலாக பேசவே அலி ரொல்லாஹ் வன்கு மதினாவில் இருந்து புறப்பட்டு நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களை சென்றடைந்தார்கள் மூசா ஹாரூன் இருந்ததைப் போன்று நீ எனக்கு இருக்க விரும்பவில்லையா ஆனால் எனக்கு பின் எந்த ஒரு என்று கூறி அலியை மதினாவிற்கு திரும்ப அனுப்பிவிட்டார்கள் படை மதினாவிலிருந்து வியாழக்கிழமை தபூக்கை நோக்கி புறப்பட்டது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 நபிசுல்லல்லா அலிவாஸ்லம் ஹிஜ்ரு பகுதிக்கு வந்தபோது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்தவர்களின் இடங்களை நீங்கள் கடந்து செல்லும்போது அழுதவர்களாக செல்லுங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனை உங்களுக்கும் ஏற்படலாம் என பயந்து கொள்ளுங்கள் என்று கூறி தங்களது தலையை மறைத்து கொண்டு அந்த பள்ளத்தாக்கை விரைவாக கடந்தார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி வழியில் படைக்கு தண்ணீரின் தேவை அதிகமாகவே நபியவர்களிடம் வந்து முறையிட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அல்லாஹ்விடம் தண்ணீர் புகட்டக் கோரி இறைஞ்சினார்கள் அல்லாஹ் தாகத்தை போக்க மேகத்தை அனுப்பி மழை ஒழியச் செய்தான் மக்கள் தாகம் தனிந்து பாத்திரங்களிலும் மழைநீரை சேமித்து கொண்டார்கள் தபுக்கிற்கு மிக நெருக்கமாக வந்தவுடன் நாளை நீங்கள் தபுக் நகரின் ஊற்றை சென்றடைவீர்கள் முற்பகல் வருவதற்குள் அங்கு செல்ல வேண்டாம் சென்றவுடன் நான் வரும் வரை அந்த ஊற்றை யாரும் நெருங்கவும் வேண்டாம் என்று நபி சொல்லலாஹ்ஹூ அலைவாஸ்லம் கூறினார்கள் நாங்கள் தபுக் வந்தபோது எங்களில் இருவர் முந்தி கொண்டு அந்த ஊற்றுக்குச் சென்று விட்டார்கள் அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் சிறுக சிறுக வெளியேறிக் கொண்டிருந்தது நபி சொல்லலாஹூ அலைவாஸ்லம் அந்த இருவரிடமும் நீங்கள் அந்த தண்ணீரை தொட்டீர்களா என்று கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள்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 நபி சொல்லாஹ் அலேவாஸ்லம் பயணத்தில் லுகுரை அசருடன் அல்லது அசரை லுகுருடன் மஹ்ரிபை இஷாவுடன் அல்லது இஷாவை மஹ்ரிவுடன் சேர்த்து தொழுது வந்தார்கள் தபூக்கில் இஸ்லாமிய படை இஸ்லாமிய படை தபுக் வந்தடைந்து தனது இராணுவ முகாம்களை அமைத்து கொண்டு எதிரிகளைச் சந்திப்பதற்கு எந்த நேரமும் ஆயத்தமாக இருந்தது நபி சல்லாஹ் அலேவாஸ்லம் எழுந்து நின்று வீரத்திற்கு உரமூட்டும் பேரூரை நிகழ்த்தினார்கள் ஈருலக நன்மையை அடைந்து கொள்வதற்காக ஆர்வப்படுத்தியதுடன் அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்தார்கள்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 தபுக்கிற்கு அருகிலிருந்த ஐலா பகுதியின் தலைவர் யுஹன்னா இப்னு ரூஃபா தானாக முன்வந்து ஒப்பந்தம் செய்து கொடுத்ததுடன் ஜிஸ்யாவையும் நிறைவேற்றினார் மேலும் ஜர்பா பகுதியினரும் அத்ரூஹ் பகுதியினரும் ஒப்பந்தம் செய்து ஜிஸ்யாவையும் வழங்கினார்கள் நபிசுல்லா அலைவாசலும் ஒப்பந்த பத்திரத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தார்கள் இவ்வாறு மீனா பகுதி மக்களும் தங்கள் பகுதியில் விளையும் கனி வர்க்கங்களில் நான்கில் ஒரு பங்கை வழங்கிவிடுவதாக சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் ஐலாவின் தலைவருக்கு நபி சொல்லாஹ் ஹலைவசம் எழுதி கொடுத்த ஒப்பந்தம் என்னவென்றால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவின் புறத்திலிருந்தும் அல்லாஹுவின் தூதர் முஹம்மதின் புறத்திலிருந்தும் யுவஹன்னா இப்னு ரூஃபாவுக்கும் ஐலா வாசிகளுக்கும் வழங்கும் பாதுகாப்பு ஒப்பந்தமாகும் இது கடலில் செல்லும் இவர்களது கப்பல்களுக்கும் பூமியில் செல்லும் இவர்களது பயணக்கூட்டங்களுக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பும் முகம்மதுடைய பாதுகாப்பும் உண்டு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 அடுத்து இருபத்து குதிரை வீரர்களுடன் தூமத்துள் ஜந்தலின் தலைவர் உகைதீர் என்பவரை பிடித்து வருவதற்காக காலித் பின் வலிதை நபி சொல்லலாஹ் ஹலிவஸ்லம் அனுப்பினார்கள் மேலும் நீ அவரை சந்திக்கும்போது அவர் ஒரு மாட்டை வேட்டையாடி கொண்டிருப்பார் என்றும் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் காலிதிடம் கூறினார்கள்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 சண்டைகளிலிருந்து இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் வழியில் ஒரு கணவாயை அடையும் போது நபி சொல்லலாஹு அலிவாஸ்லம் அவர்களை கொன்றுவிட வேண்டுமென பன்னிரண்டு நயவஞ்சகர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள் நபி சொல்லாஹு அலிவாஸ்லம் அவர்களின் ஒட்டகத்தின் முன்பக்கத்தில் அம்மார் இழுத்துச் செல்ல ஹுதை பாரதியு அல்லாஹான்கு ஒட்டகத்தை பின்னாளிலிருந்து ஓட்டிச் சென்றார் திடீரென ஒரு கூட்டம் முகங்களை மறைத்தவர்களாக இந்த மூவரையும் சூழ்ந்து கொண்டார்கள்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 நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களின் வருகையை கேள்விப்பட்ட முஸ்லிம்களில் பெண்கள் சிறுவர் சிறுமியர் குழந்தைகள் அனைவரும் மதினாவுக்கு வெளியே வந்து மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்று நம் எதிரே முழு நிலா தோன்றியது வழியனுப்பும் பாறைகளிலிருந்து நன்றி கூறல் நம் மீது கடமை அல்லாஹுவை அழைப்பவர் அழைக்கும் வரை என்று பாடினார்கள் ஹிஜ்ரி ஒன்பது ரஜப் மாதத்தில் தபூக்கிலிருந்து நபி சொல்லல்லா அலைவசல்லம் மதினா வந்தடைந்தார்கள் இந்த போருக்காக ஐம்பது நாட்கள் செலவாயின அதாவது இருபது நாட்கள் தபூக்கில் தங்கினார்கள் மீதம் முப்பது நாட்கள் பயணத்தில் கழிந்தன இதுவே நபி சொல்லாஹ் அலைவாசலம் கலந்து கொண்ட இறுதி போராகும் பின்தங்கியவர்கள் இந்த போர் அதன் விசேஷ நிலைமைகளை பொறுத்து அல்லாஹுவின் மிக சோதனையாக அமைந்திருந்தது உண்மை முஸ்லீம் யார் என இந்த போர் இனங்காட்டிவிட்டது ஆம் இதுபோன்ற நிலைமையில் அல்லாஹுவின் நடைமுறை அவ்வாறே அமைந்திருந்தது இதையே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் நயவஞ்சகர்களே நீங்கள் இருக்கும் இந்த நிலைமையில் நல்லவர்கள் இன்னாரென்றும் தீயவர்கள் இன்னாரென்றும் பிரித்தறிவிக்கும் வரையில் உங்களுடன் கலந்திருக்க அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை விட்டு வைக்க மாட்டான் அல்குர் ஆன் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி எழுபத்தி ஒன்பது அல்லாகுவையும் நபி சொல்லாஹு அவர்களை முழுமையாக ஏற்று நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இந்த போரில் கலந்து கொள்ள இதில் கலந்து கொள்ளாதவர்களை உள்ளத்தில் நயவஞ்சகம் உள்ளவர்கள் என அடையாளம் காணப்பட்டது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 சில நயவஞ்சகர்கள் பொய் காரணங்களை கூறியும் சில நயவஞ்சகர்கள் காரணம் ஏதும் கூறாமலேயே போரை புறக்கணித்தார்கள் ஆம் உண்மையான நம்பிக்கையாளரில் மூவர் தகுந்த காரணம் இன்றியே போரில் கலந்து அதனால் அவர்களை அல்லாஹ் சோதித்தான் பிறகு அவர்கள் மனம் வருந்தி அல்லாஹுடன் மன்னிப்பு கேட்டதால் அவர்களை மன்னித்து விட்டான் மதினாவிற்கு வருகை தந்த நபி சொல்லலாஹ் அலைவாசல்லம் பள்ளியில் ரெண்டு ரக்காய் தொழுது விட்டு மக்களை சந்திப்பதற்காக காத்திருந்தார்கள் என்பதற்கும் அதிகமான நயவஞ்சகர்கள் நபிசுல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் வந்து பல காரணங்களை கூறி தாங்கள் கலந்து கொள்ள முடியாமைக்கு வருத்தம் தெரிவித்தார்கள் தாங்கள் உண்மையே உரைப்பதாக கூறி தங்களது சொல்லுக்கு வலிமை சேர்ப்பதற்காக பொய் சத்தியமும் செய்தார்கள் நபிசுல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அந்தரங்க காரணங்களை தூண்டி துருவாமல் அவர்களது காரணங்களை ஏற்று வாக்குறுதி வாங்கி கொண்டு அவர்களுக்காக அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு கோரி அவர்களது அந்தரங்க விஷயத்தை அல்லாஹுவிடமே ஒப்படைத்து விட்டார்கள் உண்மை விசுவாசிகளில் பின்தங்கிய காப் இவ்னு மாலிக் முராரா இவ்னு ரபி ஹிலால் இவ்ணு உமையா ரதையொல்லா வான்கும் ஆகிய மூவரும் பொய்க் காரணங்களை கூறாமல் தங்களது உண்மை நிலைமையை தெரிவித்து விட்டார்கள் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் இந்த மூவரின் விஷயத்தில் அல்லாஹுவின் தீர்ப்பு வரும் யாரும் இவர்களிடம் பேச என தோழர்களுக்கு கட்டளையிட்டு விட்டார்கள் நபியவர்களும் தோழர்களும் அவர்களிடம் பேசாமல் புறக்கணித்து ஒதுக்கி வைத்த காரணத்தால் அந்த மூவருக்கும் பெரும் நெருக்கடி ஏற்பட்டது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 அல்லாகுவையின்றி அவனை விட்டு தப்புமிடம் அவர்களுக்கு இல்லவே இல்லை என்பதையும் அவர்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டார்கள் ஆதலால் அவர்கள் பாவத்திலிருந்து விலகி அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு அருள் புரிந்தான் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் அல்குர் ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனம் நூற்றி இந்த வசனம் இறக்கப்பட்டதும் மூவர் மட்டுமின்றி முஸ்லிம்களும் மட்டிலாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லாஹ் தங்களை மன்னித்த ஆனந்தத்தால் ஏராளமான தான தர்மங்களை வாரி வழங்கினார்கள் இந்த நாளை தங்களது வாழ்வின் பாக்கியமான நாளாக கருதினார்கள் போரில் தக்க காரணங்களால் கலந்து கொள்ள இயலாதவர்களை பற்றி அல்லாஹ் கூறுவதாவது பலவீனர்களும் நோயாளிகளும் போருக்கு செலவு செய்யும் பொருளை அடையாதவர்களும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கலப்பற்ற நம்பிக்கையாளர்களாக இருந்தால்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 தகுந்த காரணம் ஒன்றே அவர்களை போரில் கலக்க விடாமல் செய்துவிட்டது என்று நபி சொல்லாஹ் அலிவசல்லம் மேற்கூறப்பட்டவர்களை குறித்து கூறினார்கள் அவர்கள் மதினாவில் இருந்து கொண்டே வா நம்முடன் வந்த நன்மையை பெறுகிறார்கள் என ஆச்சரியத்துடன் தோழர்கள் கேட்டார்கள் ஆம் மதினாவில் கொண்டே நன்மையை பெறுகிறார்கள் என்று நபி சொதுல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் அலிவசல்லம் கூறினார்கள் போரின் தாக்கங்கள் இந்த போரினால் முஸ்லிம்களின் கை அரபிய தீபகற்பத்தில் ஓங்கியது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 இவர்கள் ரோமர்களின் உதவியோடு முஸ்லிம்களை வீழ்த்தி விடலாம் என்று இருமாந்து நாசமாகிவிடவே முற்றிலும் முஸ்லிம்களிடம் பணிந்து வாழ தலைப்பட்டார்கள் முஸ்லிம்கள் இனி நயவஞ்சகர்கள் நளினமாகவும் மிருதுவாகவும் இருக்க வேண்டுமென்ற தேவை இல்லாது போனது அல்லாகவும் இந்த நயவஞ்சகர்களுடன் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டுமென சட்டங்களை இறக்கி வைத்தான் இவர்களின் தர்மங்களை ஏற்பதோ இவர்களுக்காக ஜனாச தொழுவதோ அல்லாஹுவிடம் பாவமன்னிப்பு கோருவதோ இவர்களின் அடக்கத்தலங்களுக்கு செல்வதோ கூடாது என தடை செய்து விட்டான்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 ரெண்டாம் கட்டமான மக்கா வெற்றிக்கு பின்போ இது பன்மடங்காக பெருகியது மூன்றாம் கட்டமான தபுக் போருக்கு பின் இவற்றையெல்லாம் மிகைக்கும் வகையில் எண்ணிலடங்கா மக்கள் கூட்டம் கூட்டமாக மதினா வந்தார்கள் இந்த போரின் விவரங்கள் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீம் ஜாதுல் மஹாத் இப்னு ஹிஷாம் ஃபத் பாரி ஆகிய நூற்களிலிருந்து எடுக்கப்பட்டன இந்த போர் குறித்து குரு இந்த போர் குறித்து பல திருவசனங்கள் அத்தியாயம் பரா அத்தவுபாவில் அருளப்பட்டன அவற்றில் சில நபிசுல்லாஹ் அலைவசம் போருக்கு புறப்படும் முன்பும் சில பயணத்தின் இடையிலும் சில போர் முடிந்து மதினா திரும்பிய பின்பும் அருளப்பட்டன அவற்றில் போரின் நிலவரங்கள் நயவஞ்சகர்களின் தீய குணங்கள் போரில் கலந்து கொண்ட தியாகிகள் மற்றும் உண்மை முஸ்லீம்களின் சிறப்புகள் போரில் கலந்து கொண்ட உண்மை மோமீன்கள் கலந்து கொள்ளாத உண்மை மோமீன்களின் பிழை பொருத்தல் ஆகிய அனைத்தும் இடம்பெற்றன இந்த ஆண்டில் நடந்த முக்கிய நிகழ்ச்சிகள்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 அவருக்காக நபி சொல்லாஹ் அலைவசம் மதினாவில் ஜனாச தொழுகை நடத்தினார்கள் நான்கு நபிசல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களின் மகள் உம்மு குல்தும் ரதுல்லாஹாஹாஹ் ஹன்ஹா ஷாபான் மாதத்தில் மரணமானார்கள் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் இதனால் மிகுந்த கவலையடைந்தார்கள் எனக்கு மூன்றாவதாக ஒரு மகள் இருந்தால் அவரையும் உங்களுக்கே மனமுடித்து தந்திருப்பேன் என உஸ்மான் ரது அல்லாஹ் அவர்களிடம் கூறினார்கள் 5- தபூக்கிலிருந்து நபிசுல்லா அலைவாஸ்லம் மதினா வந்த பின்பு நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இறந்து போனான் உமர் ரதியுல்லாஹ்ஹாஹாஹ்ஹன்கு அவர்கள் தடுத்தும் நபிசுல்லாஹ் அலைவசலம் அவர்கள் அவனுக்கு தொழுகை நடத்தி இறைவனிடம் பாவமன்னிப்பு தேடினார்கள் இது தொடர்பாக உமர் ரதியுல்லாஹ் ஒன்கு அவர்கள் கூறிய ஆலோசனையே ஏற்றமானது என குர்ஆன் வசனம் இறங்கியது அபுபக்கர் ஹஜ்ஜுக்கு புறப்படுதல் ஒன்பதாவது ஆண்டு துல் ஹஜ் அல்லது துல்காதா மாதத்தில் முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜை தலைமையேற்று நடத்தும்படி நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் அவர்கள் அபுபக்ரதியு அல்லாஹ் வான்கு அவர்களை மக்கா அனுப்பினார்கள் மதினாவிலிருந்து அபுபக்கர் ரதி அல்லாஹ் புறப்பட்ட பின்பு அத்தியாயம் தௌபாவின் முதல் வசனங்கள் இறக்கப்பட்டன அதில் முஷ்ரிக்குகளுடன் இருந்த உடன்படிக்கைகளை முறித்துவிட வேண்டும் என அல்லாஹ் ஆணையிட்டான் தன் சார்பாக இதனை மக்களிடம் தெரிவிக்க மதினாவிலிருந்து அலி இப் அபு தாலிவை நபி சொல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் அலைவாஸ்லம் மக்கா அனுப்பி வைத்தார்கள் புறப்பட்ட அலி ரதா வன்கு அர்ஜ் அல்ல லஜ்னான் என்ற இடத்தில் அபுபக்கரை சந்திக்கிறார்கள் தாங்கள் அமீர் தலைவராக வந்தீர்களா அல்லது தலைவரின் கீழ் செயல்பட வந்தீர்களா என்று அபுபக்கர் அதுல்லாஹ் வான்கு கேட்க அதற்கு நான் தங்களுடைய தலைமையில் பணியாற்றவே வந்திருக்கிறேன் என்று அலி ரதையொல்லாஹ் வன்கு கூறினார்கள் பிறகு இருவரும் ஒன்றாக மக்கா சென்றார்கள் அபுபக்கர்லாஹாஹாஹ் வன்கு மக்களுக்கு ஹஜ் கடமைகளை நிறைவேற்றித் தந்தார்கள்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 அபுபக்கர் உதயல்லாஹ் அன்பு தங்களது ஆட்களை அனுப்பி இந்த ஆண்டிற்கு பிறகு முஸ்ரீக்குகள் யாரும் மக்கா வரக்கூடாது நிர்வாணமாக காபாவை யாரும் வலம் வரக்கூடாது என்று அறிவிப்பு செய்தார்கள் இது அரபுலகம் முழுவதும் சிலை வணக்கம் ஒழிந்தது இனி அது தலை தூக்க முடியாது என்று அறிவிப்பதற்கு சமமாக இருந்தது ஆதாரம் சஹீகுல் புகாரி ஜாதுல் மகாத் இப்னோ ஹிஷாம்